மனோ மேவாசி பிரித்த வியேத்தி ஏத மகான அனேரான் சந்தா ஷ சன் மாம தரம்திஷ ோ நமஹீ மூன ச ஷ அப்போ சோப்போ அப்பூய் சா மூ அயம் வைத்திரு तत्वाच பரா அத்தியஜி காம்ச அஜிஷத்து தன்ன அசக்னோத் சைன அகிரிஷ அபிவிய அண்ணம் அத்தப்ஸ் தன அஜிஷோ சைனிஷத்து तन्ना அபிணிய அன்னம் सा यद्दैनते, சைனா अग्रहैष्यते, अत्रप्स्यते, கிருஷ்ணா ஹை அண்ணம் அத்திரியோ அஜா தன்னோஸ் சைனோண அகிரிஷத்து சைவ அண்ணம் அத்தப் அஜிஷனிஷ அப் தன்மன அஜிஷ அசக்னோன்மனசீ சைன அகிரிஷம் அத்திரிய தச்சிஷ் அஜி தசக்னோத் சிஷ்னிஷேன அகிரிஷிஷ ததாவயத்து சைஷா அன்னஸ்ய கிரகம் எத்வாயுகூ அண்ணாயுகூயேஷயத் வாயுஹூ அன்னத்தை சிருஷ்டி பண்ணின உடனே அன்னத்தை பிடிக்கிறத ஒவ்வொரு இந்திரிய கோலகமும் இந்திரியமும் ட்ரை பண்ணிச்சு அதில் வந்து ஒவ்வொன்றொன்னும் தோத்து போயிடுது கடைசியா தோத்து போனது வந்து சோ சக்ஷுஷா சுரோத்ரேன துவச்சா மனசா சிஷ்னேன விசுஜிய இப்படி எல்லாம் வந்து தோத்து போயிடுது கடைசியில வந்து தோற்று போனதுல இருந்து யார் வராங்க அப்படின் அப்பான வாயு வராங்க அவர் ஹீரோ இப்போ எல்லா கோலக இந்திரியம் தோற்று போனோன்னே ஹீரோ கடைசியா வருவாங்க இல்லையா அது வாயு லைக் ராமாயணத்துல இருந்து ராமன் வரா மாதிரி வந்தது என்ன பண்றது பிடிக்க ஆசைப்பட்டது எது அபானனோ அதே போல ஆசைப்பட்டது பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அப்ப அபானன் என்ன பண்ணுது பிடிச்சதான்னா பிடிக்கப்பட்டது அபானன் அன்னத்தை பிடிச்சு ஆசைப்பட்டது அது பிடிச்சுடுத்து எப்படி தது ஆவயத்து தது ஆவயத்து அது ததுன்னா என்ன அந்த அபானன் மூலமாக பிடித்தது ஓகே வெற்றி அடைந்தது அன்னத்தை அடைந்தது அன்னத்தை எடுத்துக்கொண்டது அப்படி இந்த அபான வாயு எடுத்தது அதனால அப்பான வாயு அதனுடைய விசேஷம் ஸோ ரொம்ப அதனுடைய குளோரி வந்து பெரிய குளோரி அது அந்த அபானவாயு இங்க உபநிஷத்து அதுக்கு ஒரு பேர் எல்லாம் சொல்றது அத்தோ கமனான் வாயு அபான வாயு அப்படி சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா இந்த பிராணவாயுவை அடுத்து ஒரு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் உபநிஷத்தை கொடுக்குறது அது பார்க்கலாம் ஆவயத்து என்றால் கிரிஹியாம் ஆசா கிரிஹியாம் ஆசா ஆவயத்து அது அன்னத்தை பிடித்தது கன்க்ளூஷன் சக ஏஷகா அண்ணஸ் கிரக எத்ய அபான வாயு அபான வாயுனால் சக ஏ அந்த அபான வாயுனால் மட்டுமே ஏவ அன்னஸ்ய கிரக அன்னஸ்ய கிரக அன்னத்தை பிடித்ததுன்னா என்ன அர்த்தம் ரிசீவ் பண்ணினது அப்படின்னு அர்த்தம் அன்னத்தை அடைந்தது ஓகே ஆஃப் அன்னம் இல்ல கன்சியூமர் அண்ணம் அந்த அன்னத்தை வந்து அதுதான் சரி பண்றது வாயுகுக அபான வாயு அந்த அபான வாயுனால் மட்டுமே பிடிக்க முடிஞ்சது அதனால உபனிஷத்து ஒரு பேர் என்ன சொல்றது அன்ன ஆயுகு அண்ணாகுட்டில் இது ஓகே இது அப்பான வாயுகு ஒரு பேர் அண்ண ஆயுகு பிக்யூலர் நேம் போட்டு கொடுத்துது என்ன அண்ணா அன்ன ஆயுகு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்ன துவாரா ஆயுர் அண்ணாகு அன்னதுவாரா ஆயூர் ஹேத்துகூ அண்ணா இது அன்னத்தினால இருக்கிறது அன்னமய கோஷா உண்மையிலே சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆனா இந்த அன்னமய கோஷா அன்னத்துக்கு அன்னத்துக்கு ஆதாரமா இருக்கிறது அப்பான வாயு அதனால இது நாட்டு டைரக்ட் இது இது இன்டைரக்டா ஹெல்ப் பண்றது இன்டைரக்டா அப்பானா வந்து அன்னத்தை வந்து கன்சியூம் பண்றதுனால அப்பான வாயு ஆயுளுக்கு ஆதாரமா இருக்கிறது அதெல்லாம் கிரஷ் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி கொடுக்குறது அப்பான வாயு அந்த கொடுக்குறதுனால தான் அந்த நியூட்ரிஷன் நமக்கு ஹெல்ப் இருக்கிறதுனால பாடி இருக்கிறது அப்ப ஆயுளுக்கு இது வந்து ஆதாரமாக இருக்கிறதுனால அபான வாயுக்கு அன்ன துவாரா ஆயுர் கேதுகு அண்ணாயுகு அப்படின்னு சொல்றது அண்ணாயுகு அபான வாயுகு அப்போ அன்ன சிருஷ்டி இங்க ஓவர் இது பஸ்ட் லெவல் ஆஃப் சிருஷ்டி அண்ணம் ஓவர் ஆனா இதனுடைய கதை வந்து தொடர்கதை மெகா தொடர் தொடர்கிறது ஓகே அதனால என்ன சொல்றது அதுக்கப்புறம் வந்து அண்ணம் வந்து வெறுமன மாத்திரம் இல்லை இது வந்து எல்லா விதமான பிரபஞ்சமும் அண்ணம்ன்றத நம்ம பார்த்து முடிச்சோம் ஸோ எல்லா விதமான இந்திரியத்துக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து அன்னமாக இருக்கிறது அப்போ இதுல இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இந்திரியம் இருக்கிறது அதைஷன் பண்ற போக்தா கர்த்தா இல்லைன்னு வச்சுக்கோங்க பிரயோஜனம் இல்ல ஓகே அருச்சுவை உணவு போட்டுட்டு இவர் கர்த்தா மூடு அவுட் வச்சுக்கோங்க நாக்கு இருக்கு கண்ணு இருக்கு பதார்த்தம் இருக்கிறது மைண்ட் வந்து இவர் மூடு அவுட் ஆயிடுச்சு கர்த்தா டூயர் இல்லைன்னு வச்சுக்கோங்க எவ்ரிதிங் வேஸ்ட் ஓகே அப்போ இங்க பதினொன்னாவது எனக்கு முக்கியமான ஆளு வரப்போறாரு சிஷ்டி வரப்போறதுமா போக சிருஷ்டி இருக்கிறத தனித்தனியா சொன்ன இல்லையா போன வகுப்புல அத வந்து மூணு பேட்டர் புரியுது நினைச்சுக்காதீங்க திருப்பி ஒரு ஆர்டர் இன்னும் ரண சிருஷ்டி அப்புறம் போக்ய சிருஷ்டி ஈக்ஷத இப்போ தேவையானது என்ன போக்திரு சிருஷ்டி போக்திரு சிருஷ்டி ஈக்ஷத ஓகே போக கரணமாச்சி போக்யமாச்சி இப்ப போக போக்திரு அதை அனுபவிக்கணும் உண்டாக்கணும் விஷுவலைஸ் பண்ணினார் எப்படி விஷுவலைஸ் பண்ணினார் பதினொன்னாவது படிப்போம் பதினொன்ன கதன்விதம் மீ சீட்சத்த கத்தரேண பிர ச ீத்தாச்ச அணேனாணம் சஷா திரு சாஷம் எதித்தேணி यदि ச்சாஸ்புஷா எத்தனே அபியிஷன விசகோகி ஓகே ச ஈத்த என்ன அவர் நினைத்தார் விஷுவலைஸ் பண்ணினாரு போக கரணத்தை போக்கியத்தை போக்திரு அப்படி பண்ணினாரு எப்படி விஷுவலைஸ் பண்ணாரு ச ஈஷத்தை நம்ம இப்ப மறந்துடக்கூடாது பரமாத்மா எப்படிப்பட்ட பரமாத்மா ஆத்மாவித்த மேக்க ஏவ முதல் சொல் சொன்னார அந்த பரமாத்மா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல சொன்ன அந்த பரமாத்மா இது ஜாத்மா கிடையாது பரமாத்மா பத்தி சொல்ற விஷயம் பரமாத்மா இஸ்வல் டு இன்டரக்ட் ஈஸ்வரா ஓகே முழு பிரபஞ்சத்தை படைத்தவர் எவரும் அந்த ஈஸ்வரா பரமாத்மா ஈக்ஷத மீன்ஸ் ஐஷத ஓகே சங்கல்பம் பண்ணினார் எப்படி பண்ணினாரு மத்ரிதேதம் கதம் அவர் நினைச்சாரு பரமாத்மா என்ன நினைச்சாரு ஹவு கேன் all this function function function okay. function function consciousness लिया? so without conscious no function. conscious no means chaitanyam chaitanyam means okay. wo, adu conch, chai, chaitanyam chaitanyam adu without consciousness everything jadam பண்றது அச்சேதனம் அப்போ இவரு கான்சியஸ் ஆகிய சைத்தன்யமாகிய பரமாத்மா எல்லாத்தையும் படைச்சுட்டே வந்தாருன்னா சப்போஸ் ஜீவாத்மாவும் படைச்சுட்டார் அப்ப ஜீவாத்மா என்ன ஆயிடுவாரு அச்சேதனம் ஆயிடுவாரு எனர்ட் ஆயிடும் எப்படி இந்திரியம் எனர்ட் ஆயிடுச்சோ போக்கியத்துக்கு விஷயமும் எனர்ட் ஆயிடுச்சோ இந்த சீயர் டூயர் அவனும் எனர்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோ அப்ப என்ன ஆகும் எப்படி வந்து இந்த சாப்பாடு இருக்கு அதுவும்ரர்ட் நான் சாப்பி அந்த இந்திரியம் இருக்க நாக்கும் எனர்ட் நான் வந்து அது எனர்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க ஓகே மூணும் இருக்கும் ஆகாது கரெக்டா அப்ப பங்கன் பண்றோம்னா அந்த சைத்தன்யம் இருந்தாகணும் கான்சியஸ் இருந்தாகணும் இல்லையா கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்துக்கு பேரு தான் பிரம்மன் பேரு அந்த பிரம்மன் தான் பரமாத்மா பேரு அந்த பரமாத்மா தான் ஈஸ்வரன் சொல்றோம் விவுட் ஈஸ்வரன் வித்தவுட் பரமாத்மா வித்தௌட் சைத்தன்யம் வித்தவுட் கான்சியஸ்னஸ் போக்கிய கரணம் இருந்து போக்கியம் இருந்தும் எப்படி விஜுவலைஸ் பண்ணினாரோ அதே இந்த ஜீவாத்மாவையும் விஜுவலைஸ் பண்ணிட்டார் வச்சுக்கோங்க மனிதனை படைத்தார் ஈஸ்வரன் மனிதனை படைத்துட்டார் இதெல்லாம் எப்படி படைச்சாரோ அதே போல பண்ணி படைச்சுட்டார்னா அவனும் பொம்மை மாதிரி இருப்பான் சிருஷ்டியாப்போங்ஷன் நடக்காது ஒண்ணுமே நடக்காது போகிய போகா ஒர்க் பண்ணாது வித்வுட் டச் ஆஃப் அதனால எப்படி செய்யப்பட போக்தா இல்லாம இது ஒண்ணும் நடக்காது இப்ப சப்போஸ் வந்து நம்ம வீட்டுல வந்து டிவி வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறது எல்லா சிஸ்டம் இருக்கு மிக்சி இருக்கிறது லைட் இருக்கு ஃபேன் இருக்கிறது எல்லாம் இருக்கு சார் எக்ஸப்ட் வந்து கரண்ட் தான் இல்லைன்னு பாருங்களேன் ஓகே இது ஆல் தம்ஸ் என்ன கரண்ட் வந்து சேதனம் ஓகே அதனால அந்த சேதன தத்துவம் இல்லைன்னா அந்த அச்சேதனமா இருக்கிறது பங்கன் பண்ண முடியாது இது ஐஷத என்று நினைத்தார் பரமாத்மா ஓகே பரமாத்மா எல்லா கரணத்திற்கும் உள்ளேனுடைய நினைத்தார் எல்லா இந்திரியங்களையும் போய் அதை உண்டாக்குறதுக்கு நினைத்தார் இங்க தான் பகவான் நம்மளை விளையாடிட்டார் எல்லா இந்திரியங்களும் அது கடவுபனிஷத்துல படிக்க போறோம் இந்திரியங்கள்லாம் வெளியே போற மாதிரியே படைச்சுட்டாரு எல்லா அது ஆப்ஜெக்ட் நோக்கி போற மாதிரி படைச்சுட்டாரு இந்திரியங்களை அந்த மாதிரி ஜீவாத்மாவாக வரணும்னு நினைச்சாரு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் பிறந்து என்ன மாதிரி வாழ வேண்டும் என்ன பாடுற அவர் ஏற்கனவே இப்படிதான் வந்திருக்காரு எல்லா ஜீவாத்மாவும் பரமாத்மா தான் எல்லா துன்பும் அவரு தான் எல்லாருமே இது பண்ணுங்க அதனால போக போக்கிய வேலை செய்யறதுக்கு விவகாரத்துக்கு இந்த சைத்தன்யம் நமக்கு வேண்டியிருக்கிறது கரண சைத்தன் ஜீவாத்மா தேவைப்படுது அப்போ ஒவ்வொரு காரிய காரண சங்காத்துக்கு போக்திரு சைத்தன்யம் நெசசிட்டி போத் போக்திரு சைத்தன்யம் மீன்ஸ் என்ன ஓகே போத்ரு சைத்தன்யம் சிதாபாசகா இங்க இங்க வந்து ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் சுருணு சுருணு கவனமாக கேளு சிஷியா அப்படின்னு சொல்றாரு என்ன இப்ப வந்து இப்ப வந்து கனவு கான்றான்னு வச்சுக்கோ இந்த கனவு காணும்போது அந்த கனவுல வரக்கூடிய உடம்பு கனவுக்குள்ள காண்ற மனசு கனவுல காண்ற சீனரி இல்லையா கனவுல வந்து புலி சிங்கம் கனவுல வரக்கூடிய பொலிட்டீஷியன் கனவுல வரக்கூடிய வந்து காடு மலை இல்ல இதெல்லாம் இருக்கிறது அந்த ஹோல் இது இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு போக்கியத்துக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்னது எவ்ரிதிங் என்ஆர்ட் என்ஆர்ட் இல்லையா அதுக்குவரிங் எனர்ட் ஆனா இந்த எனர்டா இருக்கிற கனவுக்கு ஒரு சேதன வஸ்து இருந்தாகணும் யார் அவன் அவன் தான் வேய்க்கர் அவன் விழிப்பவன் ஒருத்தன் இருந்தாகணும் விழிப்பவன் ஒருத்தவன் கனவு காண்பவனாக மாறுகின்றான் இந்த விழித்த விழிப்பில் உள்ளவனே கனவு காண்பவனாக மாறி கனவை காண்கிறான் அந்த கனவுலூடிய இந்திரியங்கள் கனவுக்கு வேண்டிய போக்கிய போக்கிய கரணம் அதெல்லாம் வந்து அவன் விஜுவலைஸ் பண்றான் ஓகே அப்போ இந்த போக்தா யாரு அப்படின்னா விழிப்பில் உள்ளவன் தான் புதுசா ஒண்ணும் இல்ல அப்போ போக்யம் போகாஸ் பட் போக்தா நாட் கிரியேட்டல் ஒன் இம்சல் ரோல் இந்த யாரு முடிச்சுக்கான அவன் தான் ரோல் பண்றான் இருப்போவா இருக்கானோ அவன் தான் பார்த்ததெல்லாம் இந்த ஆகும் அப்போ சேம் பர்சன் தான் கனவு காண்பான் அப்போ மீதி எல்லாம் போக்யமா இருக்கிறது அப்பர் இம்சல் போக்தான் அதனால போக்யம் போக வந்து உருவாக்கப்பட்டது போக்கியம் போகா உருவாக்கப்பட்டது அது போல போக்தா வந்து உருவாக்கப்படலை அப்படி உருவாச்சுன்னா ரெண்டு தோஷம் வந்துடும் ஒண்ணு வந்து அவர் எனர்ட் ஆயிடுவார் ரெண்டாவது வந்து அவர் ரிசல்ட் ஆயிடுவார் அதனால அப்படி ஆயிடாது அப்போ ட்ரீம் கரணம் ஆல்சோ ரிசால் பட் ட்ரீம் போக் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் டிஸ்ட்ராய்டு ஓகே அந்த கனவு காண்பவன் தான் விழிப்பவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்ப விழிப்பவன் தான் கனவு காண்கிறான் அந்த கனவு கண்டவன் வேறு யாரும் இல்லை அதே விழிச்சவன் அந்த கனவு கண்டவன் அதனால இது இது புரிஞ்சுட்டுன்னா இப்ப பரமாத்மா ஜீவாத்மா விஷயம் புரிஞ்சிடும் கனவு காண்றது புரியலன்னா இந்த பரமாத்மா ஜீவாத்மா எப்படி ஆக முடியும் அது புரியாது புரியுதுதான் அப்போ வேறு வேறு அல்ல இந்த பேய்கர் அண்ட் ட்ரீமர் ஐக்கியன்னு சொல்லலாம்ல ரெண்டு ஒண்ணு தான் ஓகே சோ அதனால அது போல இந்த ஜீவாத்மா போக்தான் இருக்கானே கர்த்தா அந்த கர்த்தா போக்தான் யாருன்னா சாட்சாத் பரமாத்மா ஒன்ஸ்து தான் ஒன் வஸ்து தான் கான்சியஸா இருக்க முடியும் ரெண்டு கான்சியஸ் இருக்க முடியாது ஓகே இங்க வந்து ரெண்டு கரண்ட்ல ஓடி ஒரு கரண்ட் இன்னொரு கரண்ட் லைட் கரண்ட் மீன்ஸ் ஏக்க ஓகே அதனால ரெண்டு ஆகாசத்தில் இது ஒரு போஜனா இது வந்து லக்சர் ஹால் ஒரு ஆகாசம் அங்க வந்து போஜன ஹால் இருக்கிறது அது ஒரு ஆகாசத்தில் செய்யப்பட்டது ஏக்க ஆகாசோ ஒரு ஆகாசம் தான் இது லட்சர காலாவும் போஜன காலாவும் மாறியிருக்கிறது அது போல ஏக்க சைத்தன்யம் தான் ஈஸ்வரனாக மாறியிருக்கிறது அந்த ஈஸ்வரன் தான் ஜீவாத்மாவாக உள்ள போந்தார் அப்போ அது பகவான் சிருஷ்டி பண்ணினது போக்கியம் போக்கிய கரணம் மட்டுமே பகவான் போக்தாவை கிரியேட் பண்ணவில்லை இதுதான் ஹைலைட் ஆஃப் இந்த உபரிஷத்துடைய இம்பார்டண்ட் ஓகே அப்ப சில சமயம் என்ன பண்ணுவாரு டைரக்டர் நடிக நடிக நாடகம் பண்ணிடுவார்ல சில சமயம் அவனே வந்து தாடியவால ஒருத்தா இருக்கான் அவனே நடுவில் வந்து குறுக்கா நடுவில் பேசிட்டு இருப்பான் அந்த மாதிரி அப்ப பகவானே வந்து கிரியேட் பண்ணி அவரும் உள்ளிட்ட அதனால பகவான் ஈஸ்வரனை போக்தாவாக மாறினார் பரமாத்மாவாக ஜீவாத்மாவாக போக்கிய போக்கிய காரணத்துக்கு அதிபதியா ஜீவாத்மாவாக மாறிவிட்டார் இப்படி என்ன பரமாத்மா ஜீவாத்மாவாக மாறிட்டார் இல்லையா இங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த இடம் அந்த இப்ப ரூம் மாத்தி கொடுத்துட்டா கஷ்டமா இருக்கும் நமக்கு ஓகே இதுல ஒரு பதினஞ்சு நாள் இருந்துட்டு அந்த ரூம்ல போய் இது கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அன்கம்ஃபர்டபுளையும் படைக்கிட்டோம்னா கம்ஃபர்டபுள் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்னு சேஞ்ச் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா இவன் என்ன பண்ணிட்டான் இந்த போக்கிய கரணத்தோட ரிலேஷன் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி ஐ எம் த பாடி ஐ எம் த சென்சஸ் ஐ எம் த இது இப்படி ஆயிடுச்சு பாருங்க எங்கிருந்து வந்திருக்க இல்லையா இப்படி உள்ட்டாவான் ஆயிட்டாவான் ஜீவாத்மா பரமாத்மா வாங்கிய இந்த ஜீவாத்மா ிய தன்னை தானே மாற்றாலி இது மாற்றி மாற்ற போது இவனுக்கு திடீர்னு ஒரு ஆளுன்னா பார்க்கப்படுறதுன்னு வேற ஆள தானே இருக்க முடியும் அறியறதுல இருந்து அறிபவன் வேற இருக்க முடியும் இப்படி ஒரு நாள் வந்து வேதவியாச சத்சங்கத்துக்கு அப்படி மெதுவா யோகாக்கு வந்தேன்னா சொல்றங்க அறிபவன் அறிய சப்ஜெக்ட் பிரிச்சு ஆப்ஜெக்ட் ஒரு நாளும் சப்ஜெக்டா ஆக முடியாது அறிபவன் அறியப்படுகின்ற பொருள் ஆக முடியாது அல்லது அறியப்படுகின்றது அறிபவனாக ஆக முடியாது ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்டீரியன்ஸ் ஆக முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாது இப்படி தெரிஞ்சு இந்த உடம்பு இதெல்லாம் தெரியுது தெரியும் மைக்கு தெரியும் டேபிள் தெரியுதுலியும் அப்ப டேபிள் நான் இல்ல இதுக்கு டீச்சிங் தேவையில்லை எனக்கே தெரியும் ஓகே எது ஒன்று தெரியறதோ எது ஒன்று அறியறதோ எது ஒன்று அனுபவிக்கிறனோ அந்த அனுபவிக்கப்படுகின்ற விஷயம் நான் அல்ல பிகாஸ் அது ஆப்ஜெக்ட் எது ஒன்று அனுபவிக்கிறானோ அவன் வந்து சப்ஜெக்ட் ஓகே அறியப்படுகிறதுல இருந்து அறிபவன் வேறாக இருக்கிறான் சிம்பிள் லாஜிக் எல்லாருக்கும் ஒத்துக்க முடியும் அறிவு இல்லாதவர்கள் கூட ஒத்துக்க முடியும் அனுபவிக்கப்படுகிறதோ அதிலிருந்து வேறாக இருக்கிறேன் என்னால அறியப்படுறதா இல்லையா இந்த உடம்பு பெயின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கண்ணாடி கொடுக்குறான கொடுத்தாரு இதை நிர்ணயம் பண்ணது யாரு நான் தான் இதுவரை வச்சுக்கோ படாத பாடு பண்ணும் அதை விட ஸ்பெக்ஸ் போட்டுக்காம இருக்கலாம் இப்ப இப்ப தெரியல இப்ப பார் பெட்டர் இப்ப அது ரைட்டு லெஃப்ட் நீங்க தான் சொல்லியாங்கனா அவர் மாத்திண்டே இருப்பார் அவ்வளவுதான் அப்புறம் டாக்டர் அந்த டாக்டர் ரொம்ப நல்ல கண்ணாடி கொடுத்தாரு நீ தான் சொன்ன இல்லாம கண்ணாடி கொடுக்கவும் முடியாது எந்த டாக்டரும் புரியுது தெரியறதோ அது ஆப்ஜெக்ட் அப்போ எது எந்த பெயின் இருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சிருத்துள்ள அது நான் இல்லையா இந்த உடம்பு நான் அல்ல அப்படி தெரியுது ஓகே இந்த உடம்பு நான் அல்ல அப்ப மனசில் இருக்கிறது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு துக்கமா இருக்கணும் உங்களுக்கு தெரியுறதா இல்லையா தெரிஞ்சிருத்து இல்லையோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க இல்லையோ எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ துக்கத்தையோ சுகத்தையோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிஃபரெண்ட் கரெக்டா ஓகே அப்போ சுக துக்கத்தை அனுபவிக்கிற மனசு அதை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் மனசில் இருக்க சுக துக்கம் எனக்கு தெரியறதா இல்லையா தெரியறதுனால மனசு நான் அல்ல இப்ப வந்து பக்கத்து வீட்டில் அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு படம் எப்ப பார்த்தாலும் இருக்கு எனக்கு என்ன வந்தது அது விட்டு முடியாது இப்போ ஏன்னா நான் மனசாவே இருந்து நான் மனசா இருந்தே இது அறியப்படுகிற மனசு நான் இல்ல ஓகே இப்ப அறிவு கூறுவோம் எதெல்லாம் தெரியுறது அது தெரியறது தெரியுறதா இல்லையா உங்களுக்கு தெரியறது தெரியாதெல்லாம் தெரியுறதா இல்லையா தெரியுது அப்ப தெரிஞ்சுக்கிறது தெரியாததுன்னு தெரிஞ்சுக்கிறவன் எவனோ அவன் தான் நான் அப்ப விஜ்ஞானமய கோஷம் நான் இல்லை புத்தி கூட நான் இல்லை ஓகே புத்தி இருக்காடானு திட்டுனா என்ன அர்த்தம் சிரிச்சுட்டு வந்துடணும் நீ சிரிக்கிறான் பிறகுக்கு போய் ஒரு அசால்ட் சிரிப்பிச்சிருக்கிறான புத்தி இல்லாத திட்டினா கூட புத்தி இல்லாதவன் தான் நான் புத்தி இல்லாதவன் தான் நான் புத்தி புத்தி ஒண்ணும் நான் கிடையாது சம்டைம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் இருக்காது அதுக்கு என்ன சரிது ஐந்த ஆத்மா சைத்தன்யம் பூர்ணன் அப்ப அறியப்படுகின்ற விஷயத்துல இருந்து அறிபவன் வேறாக இருக்கிறான் ஆப்ஜெக்ட்ல இருந்து சப்ஜெக்ட் வேறாக இருக்கிறான் இப்படி இந்த வகுப்பு எல்லாம் வரும்போது இந்த ஜீவாத்மா சம்சாரி ஜீவாத்மா தன்னைத்தானே சம்சாரியா பண்ணிண்ட ஜீவாத்மா கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண இப்படி சொல்றது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படி இதெல்லாம் கன்வீன்ஸ் ஆகல கரெக்டா இருக்கும் போல இருக்க ஆனா கூட ஒத்துக்க முடிய இப்ப இப்ப என்ன போராட்டம் இருக்கும் சொல்றது சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா ஒத்துக்க முடியல ஏத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது பிறகு ஏத்துக்கணும் சரியா இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இது ஒத்துக்க முடியலன்றது ஒத்துண்ட பிறகு அதுக்கப்புறம் ஏத்துக்கிறதுன்றது அதை விட கஷ்டம் அப்புறம் கன்வீன்ஸ் ஆகிடும் இதெல்லாம் இதுதான் கரெக்ட் தான் அப்புறம் அதை ஏத்துக்கிறது இருக்க மைண்ட் அவ்வளவு சுலபமா இருக்காது அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த பெரிய நாடகம் இருக்க இந்த நாடகத்துல நாடகம் தம்பா இது இந்த பரமாத்மாவே ஜீவாத்மா நாடகம் இருக்கிறது அந்த வேஷத்தை விட்டா மோட்சம் கிடைக்கும் வேஷம் போனா தான் அப்ப இதெல்லாம் வேஷம்தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் போறோம் அப்ப நான் கருவிகளை பயன்படுத்துகிறேன் இந்திரியங்களை பயன்படுத்துகிறேன் இந்திரியங்களை படுத்துற இந்த உடம்பு கருவி அப்ப நான் யாரு இல்லையா புலன்கள் கருவி இந்திரியங்கள் புலன்கள் கருவி அப்பணம் சொல்றான் இப்படியா சொல்ல மனப்படம் பண்ணிட்டாங்க உபசாரத்துக்கு சொல்றாதுமா சைட் வந்த உடனே அது வாசாம் அபிவியாக்கிருதம் எதி வாச்சாம் அபிவா வியாக்கிரதம் இது இரண்டாவது லைன் முதல் லைன் அப்புறம் பார்க்கலாம் எதி வாச்சாம் அபிவியாக்கிருச்சா அபிவியாக்கிருதம் நான் வாக்கு இந்த பேசுறேன் அப்ப நான் கருத்தா கிடையாது ஐ எம் நாட் கர்த்தா வாக்கு இந்திரியத்தை பயன்படுத்துகிறேன் அதனால வாக்கு இந்திரியம் அந்த ஆர்கன் அது நானாக இருக்க முடியாது ஓகே அது போலவே ாணேன அாணிதம் ஓகே நான் பிராண மூலியமாக சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறதுனால அ அது கரணம் அது கரணம் நான் சுவாசிப்பவன் வந்து கர்த்தா அதனால நான் பிராணன் அல்ல எதி சக்ஷுஷா திருஷ்டம் நான் கண்ணும் மூலமாக பார்க்கிறேன் அது கர்த்தா அல்ல அது கரணம் அப்ப நான் யாரு அப்போ சோ பிராணேன ஓகே சோ ஸ்ரோத்ரேன அபானேனேஸ் திருத்தியா விபக்தி ஓகே திருத்தியா விபக்தி என்ன இன்ஸ்ட்ருமெண்டல் திருத்தியா விபக்தி சொன்னல் அதுவே இருக்கிறது விபக்தி என்ன வரும் விபக்தி எப்பவுமே சப்ஜெக்ட் தேர்ட் வந்து எப்பயுமே கரணம் தான் அது அது வருதே சொல்றது அபானேனே பிராணேன ஸ்ரோத்ரேனா இல்ல இதுவா வருது அதனால இது இதுல இதுலயே தேர்டு கேஸா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நீ அது ஏன் சப்ஜெக்டா மாத்திரங்க மாத்திரங்க இல்லையா ஒண்ணும் புரியல இது ஒரு கேஸ் ஸ்ரோத்ரேன ஸ்ருத்தம் ஸ்ரோத்ரேன ஸ்ருத்தம் நான் காது வழியாக கேட்கிறேன் அது கரணம் ஊ ஆமை நான் யாரு அப்படி அது அதனால நான் இந்த கருது நான் தோல் ஸ்கின் மூலியமாக டச்சிங் அறியறேன் அதனால நான் தோல் கிடையாது சரி எதி மனசா தியாத்தம் பண்றேன் இல்லையா எல்லாத்தையும் நினைக்கிறது அதெல்லாம் மனசு மூலியமா மூலியமாக நான் நினைக்கிறதுனால எண்ணங்கள் ஆகிய மனசு நான் அல்ல ஓகே அப்ப நான் யாரு ஓகே ஐ எம் த பரமாத்மா ஐம் எதி அபானேனிதம் அபானன் மூலியமாக நான் உணவு உண்டு அதை ஜீரணத்து அதை எல்லா இடத்துக்கும் அனுப்புறேன் இதை வச்சு அபானன் மூலியமா டைஜஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்ப நான் ஜீவாத்மாவாகிய பரமாத்மா பரமாத்மா எதினே விசுஷ்டம் இந்த எக்ஸிக் through use use ஒவ்வொருத்தன் கேட்க வேண்டியது என்ன யார் போது கேட்கும் போது நான் யார் தெரியும் இதனை அடிப்படை சயின்ஸ் கூட பண்றது என்னால அப்சர்வ் பண்ண முடியாது அப்சர்வ் பண்ண முடியுமா ஏதாவது இன்ஸ்ட்ரூமென்ட் மூலமா இன்னும் கொஞ்சம் டீடைலா பிளான் பண்ணலாம் முடியே டேட்டா கலெக்ஷன் பண்ணலாம் முடியே இந்த பார்க்கரான அந்த பார்க்கறவனே அந்த எக்ஸ்பீரியன்ஸர எந்த ஸ்கூப் மூலமா பார்க்க முடியும் எந்த சயின்ஸ் லேப்ல இத பண்ண முடியும் ஓகே நெவர் ஐ கேன் நெவர் டு ரிசர்ச் அப்சர்வர் மைself ஓகே அதனால சோ எப்படி முடியும் ஐ கேன் நெவர் டு ரிசர்ச் ஆன் அப்சர்வர் மைself அதனால் அனைத்தையும் ஆராயலாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த ஒரு நாளும் ஆராய முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால சயின்ஸ் இது பெரிய மிஸ்ட்ரியா இருக்கிறது அப்சர்வரை பண்றதுதான் யாரு இங்கிருந்து நீ தான் அந்த புளியம் பார்க்கிறைய அதுதான் நீ அதனால அப்போ பவர்ஃபுல் டெலஸ்கோப் இது யூஸ் ஆகாது அப்சர்வரை அப்சர்வ் பண்ண டெலஸ்கோப் முடியாது எந்த ஸ்கோப்பும் கிடையாது அப்ப ஊ ஆமை அப்சர்வர் ஊ அப்சர்வர் நான் யாரு அப்படினா, கோலகம் மிதி கோகம் மிதி கோகம் மிதி காக அகம் இதி நான் யார் என்று யாருக்கு இது ஜீவாத்மாவுக்கு ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி வந்து யாருக்கு வந்திருக்கிறது தி ஸ்டார்ட் ஆஃப் ஜீவாத்மா ஜீவாத்மா வில் திங் லைக் தட் இதி இதி மீன்ஸ் பரமாத்மா சிந்தையே ஓகே இப்படி நான் ஜீவாத்மாக வந்தால் ஜீவாத்மாவாகிய நான் யார் என சிந்தித்துக்கிறேன் ஓகே பரமாத்மாவாகிய நான் இந்த ஃபுட்டு எல்லாம் நான் இல்லாம இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படி நான் வந்த ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா கக புரியுதா இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன்னா இந்திரியெல்லாம் நான் இல்லாம பயன்படுத்த முடியாது அதனால நான் உள்ள நுழையிறேன் அப்படி நுழைஞ்சது நான் மாறி போயிட்டேன் அப்ப மாறி போன ஜீவாத்மா கோகம் இதி க அகம் இதி அப்படி கேட்கிறது அதனால பரமாத்மா கேள்வி கிடையாது வந்து இதை கிடைச்சுதான் அது போல கடைசியில் போய் பரமாத்மா ககா பரமாத்மா கோகம் அதிட்டாது பரமாத்மா இப்படி விசாரம் பண்ணினார் அப்படி கேட்டிருக்கூடாது பரமாத்மா ஜீவாத்மா ஜீவாத்மா புத்தியில அபிமானம் வந்து அந்த ஜீவாத்மா இப்படி கேட்கிறான் புரியறதான் அதனால நான் ஜீவாத்மா உண்டாக்கினால் ஜீவாத்மா இப்படி எண்ணினால் இது பரமாத்மா ஈக்ஷத கோல கோகம் இது ஓகே ஜீவாத்மா படைப்பு ஓகே ரெண்டு விஷயத்துக்கு பிறகு மூணாவது விஷயத்துக்கு இப்ப வருது முதல் விஷயம் வந்து நமக்கு வந்து போக்கிய கார கரணமாச்சு போக்கியமாச்சு போக்தான் இப்ப வந்தனும் இப்போ இப்ப இரண்டாவது லைனுக்கு நம்ம போவோம் இது போல எண்ணினார் எதை போல இப்படி படிக்கிறது போல இப்ப முன்னாடி நம்ம படிச்சது போல எண்ணினார் என்ன எண்ணினார் ச ஈஷத கதரேன பிரபத்திய இதி ச ஈஷத கதரேன பிரபத்தியா இதி ஈஸ்வரன் எண்ணினார் எப்படி கதரேன பிரபத்தியா எந்த வழியா இந்த பியூட்டிஃபுல் சரீரம் சுக்ருதம் அப்படின்னு தேவதைகள் சொல்லிச்சோம் அந்த செய்யப்பட்டதும் உருவகப்படுத்தப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ள எப்படி நுழையலாம் பரமாத்மா நினைச்சார் கொண்டு வருது கதற மார்க்கதறி துடிக்கிறது இல்ல இது தமிழர் என்ன கத வழியில் புகுவதுக்குள்ளேட்டு நுழைய அப்படின் உடம்புக்குள்ள புகுறுது எப்படி ஜீவாத்ம ரூபேன அகம் கதம் பிரவேசிதம் ஓகே ஜீவாத்ம ரூபேன அகம் கதம் பிரவேசியம் இது ஈக்ஷத ஜீவாத்மா ரூப ரூபமா நான் இந்த ஜீவாத்மாக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ளர எப்படி நுழையிறது அப்படின்னு நினைச்சு அவரு தலை உச்சியில இவனுக்கு உள்ளர போகலாம் உச்சி பலர்ந்துக்கிட்டு உள்ளற நுழையலாம் இந்த சரீரத்துக்குள்ளர எப்படி நுழையலாம் உச்சிய பலந்து போகலாம் அப்படி நினைச்சார் எப்படி நினைச்சாரு பன்னெண்டுல பார்க்கலாம் இப்போ பனிரெண்டாவது மந்திரம் ச ஏதமேவ சீமானம் விதாரிய ஏத்தயாம் வித்திய ஏதா ராப்பை tasya traya தய ாம் அயமாவ சதாம் அயமாவசாம் அயமாவசி ஆவச ஆவசத இருப்பிடம் உறைவிடம் பிளேஸ்மெண்ட் இவர் எனக்கு என்ன பிளேஸ்மெண்ட் இருப்பிடம் அப்படி இது ஆவசதகன்றது ரொம்ப இம்பார்ட்டன் வேர்டு இந்த மந்திரத்தில் ஆவசதகை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம் இனி வரக்கூடியதெல்லாம் ஆவாசதகை பத்தி ஓகே உரைவிடம் இருப்பிடம் அதனுடைய தங்கும் இடம் ஓகே அப்படி சொல்றது அது என்ன எந்த மாதிரி இடணும் அப்படி சொல்ல இந்த பனிரெண்டாவது மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம் கூட இந்த போக்கியம் போக்கிய படைத்த பரமாத்மா படைத்தூள் ஜீவாத்மாவாக எப்படி உள்ளே நுழைந்தார் என்பது கதை படிக்க வேண்டிய கதை அவர் என்ன பண்ணார் பரமாத்மா ஏத்தம்ய சீமானம் வித்தாரிய அவர் வந்து மண்ட ஓட்டுநுள்ள நடுவு மண்டல உச்சியில குழந்தைகிட்டு உள்ள நுழைந்தார் அதனால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா உள்ளர அமுங்கம் ஓகே ஓகே சில யோகிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது உள்ளர போகும் இது அமைங்கி உள்ள போகும் யோகிக்கு ஓகே அப்புறம் வந்து நீங்க விக்கல் வந்ததுன்னா அது கரெக்டா அந்த இடத்தை இழுத்தீங்கன்னா விக்கல் டக்குன்னு நின்றுடும் அதுவரை இப்படி பண்ணி அப்படி பண்ணுவாங்க இதெல்லாம் பழைய காலத்து ஓல்டு ஸ்டைல் அப்படி ஒண்ணும் பண்றது இதுல நேச்சுரலா இருந்தோம் அதுல எல்லாமே டாக்டர் விக்கல் எடுக்கிறியா டாக்டர் கிட்ட போ வேலாத டாக்டர் கிட்ட போ அப்படின ஓகே கொஞ்சமாவது நம்ம கை வைத்தியம் கொஞ்சம் தெரிஞ்சோம் இதுக்கு பேரு பார்ட்டி வைத்தியம்னு பேர் இருக்கு அடிப்படை வைத்தியமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏதம் ஏவ சீமானம் விதார्य உள்ள என்ன இந்த सीमा சீமானா என்ன அர்த்தம்னா ஜாயினிங் இந்த மண்டையோடு மூணு மூணு ஜாயினிங் இருக்குது ஓகே இவரை டாக்டர்மா இருக்காங்க சோ மூணு விதமான ஜாயின் இருக்கு the scan the scan three divisions ஓகே சோ 3 part of the ஜாய் பர்டிகுலர் போர்ஷன் அதனுள்ள நுழைந்தாராம் எப்படி பியூட்டிஃபுல்லா அதனால இங்க உச்சந்தலையில் அதுக்குள்ளி மியூசியம் போய் பாருங்க அதுக்குதான் போகணும் உயிர் காலேஜ் இருக்கிறது அந்த செத்த காலேஜ் போய் மியூசியம் பேரு அங்க போய் பாத்தீங்கன்னா மண்ட ஓட்டல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள சென்டர்ல அதுக்குள்ள நுழைஞ்சாரா உச்சந்த நுழைஞ்சம் ஏத்தா துவாரா திரு கேட் அந்த கேட்டு உங்களுக்கு எல்லாம் நல்ல ஈஸியா புரியும் தோர பாலகர் உள்ள கேட்டுக்கு போறதுக்கு வாசப்படி வாட்ச்மேன் ரெண்டு வாட்ச்மேன் இருக்கும் எல்லா கோயிலையும் தோர பாலகர் ஓகே இது ஒண்ணுமே தெரியாது ஆள் என்ன பண்ணுவான் அதையும் தொட்டு தொடு கும்பிட்டு போவான் ஏதாவது ஒண்ணு கிடக்க என்னது ஆயிட போறது நம்ம ஊர்ல பயம் இருக்கு பாரு சாமி கும்புறது கூட பயம் ஒரு சுத்தோஷ காலையிலிருந்து அவர்கிட்ட பயம் நீ சாமி கிட்ட போய் கோயிலே பயந்து எங்க விமோசனம் கிடைக்கும் சீமானம் ஏத்தையா துவாரம் வாசல் வழியாக சீர்கே பாலே அப்படின்னு சொல்றது சிக்ஷாவலியில சீர்கே பாலே அப்பு இன்னொரு இடத்துல என்ன சொல்றது பிரம்மரந்திரம் இது பேரு பிரம்மரந்திரம் இந்த பேரு சொல்றது சீக்ஷாவலியில வந்து எதோக சீர்கபாலே அப்படி சொல்றது இதுக்கு இன்னொரு பேரு இந்திரயோனிகி இதுக்கு பேரு இந்திரயோனிகி அது தைத்திரிய சிக்ஷாவலியில சொல்றது இந்திரயோனிகி ஓகே பிரம்மரந்தனம் பிரம்மரந்திரம் பிரம்மரந்திரம் ஐத்திரிய உபனிஷத்தை என்ன சொல்றது அப்படின்னா இதுக்கு பேருதிகி வித்ருகிங் என்ன ஓட்டை அப்படின்னு சொல்றது ஓட்டைனா அந்த ஹோல் இருக்கிறது வித்ருதி வித்ருதிகி பிரம்மரந்திரம் இந்திரயோனி எல்லாம் சினானிமிஸ் தான் எல்லாம் ஒண்ணுதான் அப்படி இந்த பிரம்மாஜி உள்ளற நுழைந்தார் ஏத்தையா துவானா பராபத்திய ஏதையா துவாரா பராபத்திய அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார் அண்டு சா ஏஷா வித்ருகி அந்த திறந்து கொண்டு புகுந்து அதுக்கு பேர் வித்ருதிஹி சா ஏஷா வித்ருதி நாமத்வா நாமத்வா துவான கேட் அகெயின் துவா துவாஹ அப்படின்னா கேட் வாசல் அந்த வாசல்வையா திறந்து கொண்டு என்னதது தது ஏ அது எப்படிப்பட்டதான் தது ஏத்தத் நாந்தனம் அது எப்படிப்பட்டதான் நாந்தனம் நாந்தனம்னா என்னது ஆனந்த ஹேத்துகு நாந்தனம்னா ஆனந்த ஹேத்துகு உறைவிடம் நந்த நாந்தனம் நந்த நாந்தனம் ஆனந்தத்துக்கு उपासனத்துக்கு இருக்கிறது அதனால இவர் தான் என்ன பண்ணணும்னா அந்த உச்சம் தலைய வந்து நீங்க உபாசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பிரம்ம அதுக்க கபால மோக்ஷம் சொல்றது அதெல்லாம் இந்த முசிரி பக்கத்துல தொட்டியம் ஒரு ஊர் இருக்கு அந்த தொட்டியும் பக்கத்துல வந்து கபால மோக்ஷம் கொடுப்பாங்க ஓகே கலையில அடிப்பான் தேங்காய் வச்சு அது ரொம்ப சமர்த்தியமா அடிக்கணும் அவருக்கும் சாமி வந்திருக்கும் இது என்ன பண்ணுவாங்க இந்த பையனும் பொண்ணும் இந்த சில்லு வச்சு விளையாடு சில்லு ஓடு ஓடு வச்சுட்டு விளையாடுறதுக்கா இது இது வந்து உள்ளரை நுழைச்சுக்கும் இப்படி நொண்டி பாஸ்டா போயிட்டோம் இந்த பையன் டபான்றான் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரிஹி ஓம் இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு வந்து